கா வெளிச்சம் ஆகமம் அதிகாரம் ஐந்து என் ஆகமும் ஐந்தாம் அதிகாரம் யாவை தேவன் தமது ஜனங்களுக்குள் நீதியை நிலைநாட்டுவதில் எவ்வளவு அக்கறை காட்டுகிறார் என்பதை நமக்கு கற்றுக் திருட்டு ஏமாற்றுதல் மோசடி அல்லது வஞ்சகத்தின் மூலமாக ஒருவன் மற்றவருக்கு தீங்கு செய்யும் பொழுது யாவதேவன் அதை ஒரு சாதாரண விஷயமாக கருதவில்லை அவர் அதை குற்றமாகவே பார்த்தார் அதை சரி ஒரு தெளிவான வழியையும் அவர் கொடுத்தார் குற்றவாளி தன் பாவத்தை ஒப்புக்கொண்டு தான் அபகரித்ததை திருப்பிக் கொடுப்பதுடன் அதனோடு ஐந்தில் ஒரு பங்கை கூடுதலாக சேர்த்து யாரை வஞ்சித்தானோ அவரிடமே அதை திருப்பி கொடுக்க வேண்டும் இதுவே யாவை தேவன் தமது பாளையத்தை பாதுகாக்கும் வழியாக இருந்தது தமது வாசஸ்தலத்தை சுற்றி மறைமுகமான எந்தவொரு அநீதியும் இருப்பதை அவர் விரும்பவில்லை அதன் பிறகு என்னாகமும் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஒரு விசேஷித்த சூழ்நிலையை குறிப்பிடுகிறது சில நேரங்களில் பாதிக்கப்பட்ட அந்த நபர் இறந்திருக்கலாம் மேலும் சில சமயங்களில் அந்த இழப்பீட்டை பெற்றுக்கொள்ள நெருங்கிய உறவினர்கள் யாருமில்லாமல் போகலாம் இஸ்ரேலர்களின் வாழ்க்கை முறையில் ஒரு நெருங்கிய உறவினர் மீட்பராக செயல்பட்டு குடும்பத்தின் சார்பாக அந்த இழப்பீட்டை பெற்றுக் கொள்ள முடியும் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நபர் இல்லாவிட்டால் அந்த இழப்பீட்டு தொகைக்கு என்ன நடக்கும் யாவை தேவன் இதற்கு தெளிவாக பதில் அந்த தொகை அவருக்கே சொந்தம் அது ஆசாரியனிடம் கொடுக்கப்பட வரி பார்ப்பதற்கு சிறியதாக தோன்றலாம் ஆனால் நீதியின் விஷயத்தில் யாவே தேவன் எவ்வளவு கண்டிப்பானவர் என்பதை அது காட்டுகிறது இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் முதல் பாடம் இதுதான் பாதிக்கப்பட்டவர் இப்பொழுது இல்லை என்பதற்காக கொடுக்க வேண்டிய இழப்பீடு காணாமல் போய்விடாது ஒருவருடைய மரணம் செய்ய வேண்டிய நீதியை ரத்து செய்துவிடாது யாவை தேவன் இப்பொழுது திருப்பிக் யாரும் இல்லை அதனால் இந்த இலாபத்தை தானே வைத்து கொள்கிறேன் என்று ஒருவன் சொல்வதை அனுமதிப்பதில்லை இல்லை அந்த கடன் அப்படியே தான் இருக்கிறது செய்யப்பட்ட தவறு இன்னும் இருக்கிறது அதற்கான தார்மீக கணக்கு இன்னும் முடிந்துவிடவில்லை மனித சூழ்நிலைகளை தாண்டியும் நீதி தொடர்கிறது என்பதை யாவை தேவன் இங்கே காண்பிக்கிறார் மனிதர்கள் மறைந்து போகலாம் குடும்பங்கள் இல்லாமல் போகலாம் சாட்சிகள் இறந்திருக்கலாம் ஆனால் யாவை தேவன் என்று அவருடைய கண்கள் எல்லாவற்றையும் காண்கின்றன அவருடைய நீதியின் அளவுக்குள் நிலைத்து நிற்கிறது இரண்டாவது பாடம் என்னவென்றால் பாவம் என்பது மனிதர்களுக்கு இடையிலான ஒரு விஷயம் மட்டுமல்ல அது ஒரு மனிதனுக்கு விரோதமாக செய்யப்படும் காரியம் மட்டும் கிடையாது அது யாவை விரோதமானது இதை நன்றாக புரிந்து கொண்ட தாவிது தேவனை நோக்கி கதரும் பொழுது தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்தேன் என்று கூறினார் தாவிது மனிதர்களுக்கு தீங்கு செய்தார் அதை அவர் ஒப்புக்கொள்ளவும் செய்தார் அதே சமயம் ஒவ்வொரு பாவமும் யாவே தேவனுக்கு எதிரான ஒரு குற்றமாகவே மாறுகிறது என்பதையும் அவர் புரிந்து கொண்டார் ஏனெனில் யாவ தேவன் சத்தியத்தையும் அன்பையும் நீதியையும் கட்டளையிட்ட உடன்படிக்க இந்த எஜமானராக இருக்கிறார் எனவே மனித வாரிசுகளிடம் அந்த இழப்பீட்டை திருப்பி முடியாத நிலையில் அது தமக்கே வந்து சேர வேண்டும் என்று யாவதேவன் கூறுகிறார் யாவனுக்கு பணம் தேவை என்பதற்காக அல்ல யாவே தேவனே இறுதியான நியாயாதிபதியாக இருக்கிறார் என்பதாலும் அந்த கடன் தீர்க்கப்படாமல் அப்படியே இருந்துவிடக் கூடாது என்பதாலும் அவர் அப்படி சொன்னார் மூன்றாவது பாடம் என்னவென்றால் பாளையத்தில் யாவே தேவனின் நியமிக்கப்பட்ட பிரதிநிதியாக ஆசாரியன் நிற்கிறான் ிடையே ஆசாரியன் பரிசுத்தமான காரியங்களை கையாண்டான் ஆசாரிப்பு கூடாரத்தில் சேவை செய்பவர்களுக்கு யாவதேவன் அளித்த ஏற்பாடாக அவன் சில காணிக்கைகளை பெற்றுக்கொண்டான் எனவே அந்த இழப்பீடு ஆசாரியனிடம் கொண்டு வரப்படும் பொழுது அது யாவை தேவனின் பரிசுத்தமான பகுதியாகவும் தமது சேவையை நிலைநிறுத்துவதற்காக யாவை வடிவமைத்த ஒரு அமைப்பின் பகுதியாகவும் மாறுகிறது இது ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படும் தனிப்பட்ட பரிசாக வழங்கப்படவில்லை அது நேரடியாக யாவதேவனுக்கு செலுத்தப்பட வேண்டியதாக இருப்பதால் அது ஒரு பரிசுத்தமான இழப்பீடாகவே வழங்கப்படுகிறது இந்த சட்டம் சமூகத்தை ஒரு வகையான மறைமுகமான அநீதியிலிருந்தும் பாதுகாக்கிறது ஒருவேளை தேவன் இந்த கட்டளையை கொடுக்காமல் இருந்திருந்தால் பாதிக்கப்பட்ட நபர் இறந்து போவார் என்று நம்பி மக்கள் காலத்தை கடந்து விட்டு இழப்பீடு கொடுப்பதிலிருந்து தப்பித்து கொள்ள நினைத்திருக்கலாம் தேவன் அந்த வழியை அடைத்துவிட்டார் பாதிக்கப்பட்டவர் இப்பொழுது இங்கே இல்லாவிட்டாலும் அந்த இழப்பீடு எனக்கே சொந்தம் என்று அவர் கூறுகிறார் வேறு வார்த்தைகளில் சொல்வதான அவருடைய நீதியில் இருந்து யாரும் தப்பிவிட முடியாது ஒரு தவறை மனிதர்களிடம் இருந்து மறைந்து விடலாம் ஆனால் அதை தேவனிடம் இருந்து மறைக்க முடியாது எனவே என்பமம் ஐந்து எட்டு பாளையத்தில் ஒரு வெளிச்சத்தை போல நிற்கிறது வன் வெறும் ஆலயங்களையும் பலிகளையும் மட்டும் கவனித்து கொண்டிருக்கவில்லை அவர் தம்முடைய அன்றாட கொடுக்கல் வாங்கல்களையும் கவனித்து வருகிறார் என்பதை இது நமக்கு சொல்கிறது அவர் நியாயம் நேர்மை மற்றும் ஒருவருடைய இழப்பை ஈடு குறித்து அக்கறை கொள்கிறார் பாவத்தில் மக்கள் லாபம் அடைவதை அவர் ஒரு குற்றம் அதற்கான தண்டனையோ இழப்பீடோ இன்றி தீர்க்கப்படாமல் இருப்பதை அவர் அனுமதிப்பதில்லை அதே போல் நீதியை ரத்து செய்து விடுவதையும் அவர் விட்டுவிடுவதில்லை யாவதேவனின் நீதி நிலையானது அவருடைய பாளையம் சுத்தமாக இருக்க வேண்டும் இந்த சட்டத்தில் இன்னும் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கிறது அது வெள்ளியையும் ஆசாரியர்களையும் தாண்டி வெகு தூரம் செல்கிறது யாவை தேவன் தமது இருதயத்தை திருப்பி செலுத்த முடியாத கடன்களை அவர் எவ்வாறு கையாள்கிறார் என்பதை குறித்தும் இங்கே சிலவற்றை காண்பிக்கிறார் அந்த ஆழமான அர்த்தத்தை நாளை காலை வெளிச்சத்தில் நாம் தியானிப்போம் ஜபம் பிதாவாகிய யாவே தேவனே உமக்கு முன்பாக எங்கள் இருதயங்களை நேர்மையானதாகவும் எங்கள் கைகளை சுத்தமானதாகவும் மாற்றி அருளுங்கள் நாங்கள் யாருக்காவது இரகசியமாகவோ அல்லது வெளிப்படையாகவோ தீங்கு செய்திருந்தால் அதை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து அதை ஒப்புக்கொள்ள எங்களுக்கு தைரியத்தை தாருங்கள் நாங்கள் கொடுக்க வேண்டியதை திருப்பிக் கொடுக்கவும் நாங்கள் சேதப்படுத்தியதை சரி செய்யவும் எங்களுக்கு கற்றுத்தாருங்கள் அது எங்களுக்கு எவ்வளவு விலையேற பெற்றதாக இருந்தாலும் சரி பாவத்தில் இருந்து லாபம் அடைவதிலிருந்து எங்களை காத்தருளுங்கள் மேலும் அன்புடனும் மரியாதையுடனும் உமக்கு பயந்து நடக்க எங்களுக்கு பழக்குவித்திருங்கள் உமது நீதியும் இரக்கமும் எங்கள் வாழ்க்கையை சுத்திகரிக்கட்டும் ங்களுக்குள் இருக்கும் உமது பாளையத்தை பரிசுத்தமாக காத்தருளுங்கள் கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்